வணக்கம் நான் சித்தூர் முருகேசன் இவர் சமீபத்தில் வந்து ஜயா நாட் ஃபார் சிக்ஸ்டீன் இயர்ஸ் என்னும் வீடியோ மூலமாக ஓரளவுக்கு அறிமுகமாகியிருக்கலாம் அதில் சொல்லப்பட்ட அதே திட்டங்கள் நதிகள் இணைப்பு நதிகள் இணைப்புக்கான நிதி சேகரிப்பு இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த என் தேசம் என் கனவு இது வந்து இந்த பரிணாமம்னு சொல்லுவாங்க அப்படி இந்த திட்டம் வந்து பல பரிணாமங்களை அடைந்து வருகிறது இது வந்து என் தேசம் என் கனவுங்கிறது வந்து லேட்டஸ்ட்டு திருவாளர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராகி நூறு நாள் முடிவடைந்ததை ஒட்டி முகநூலில் ஒரு விவாதம் நடந்தபொழுது நூறு நாளில் என்னத்தை பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் போயிட்டு இருந்தது அப்போ வந்து நானே திடீர்னு நான் பிரதமரானால் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டு பதிவுகள் போட ஆரம்பித்தேன் அதில் இந்த நதிகள் இணைப்பு அதேபோல் இந்த எக்கானமி பேக்கேஜ் அதாவது மாநில அரசுகளுடைய நிர்வாக செலவுகளை குறைத்து மக்கள் மேல் பாரம் சுமத்தாமல் மாநில அரசுகளுடைய வருமானத்தை கூட்டுறது அதுக்குண்டான பேக்கேஜ் எக்கானமிக்கேஜ் இதெல்லாம் சேர்த்து கலந்து கட்டியாக வந்து அந்த பதிவுகள் போட்டோம் அந்த பதிவுகளை தொகுத்து அதுக்கு வந்து ஸ்கில் இண்டியா அப்படின்னு ஒரு பேரை வச்சு திருவாளர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பினோம் அது வந்து என்ன ஆச்சுன்னா அனுப்புனது 2014 பதினாலு ஜூலை ஆனால் பதில் இல்லை அதுக்கு பிறகு வந்து நம்ம பிரதமர் வந்து ஆஸ்திரேலியாவில் போய் இந்தியாவில் கப்பூசு கட்டுறதுக்கு காசு இல்லை அதனால் அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார் அப்போது வந்து அதை நக்கல் அடித்து மக்களுடைய கடிதங்களுக்கு பதில் தர்றத்துக்கு போஸ்டேஜுக்கு காசு இல்லையா இந்த ஐம்பது ரூபாயை வாங்கினு போஸ்டேஜுக்கு பதில் கொடுங்கன்னு ஒரு ஐம்பது ரூபா போஸ்ட்லாட்ரு அனுப்பணும் நோ ரெஸ்பான்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டு கீழே கேட்குறோம் இந்த மாதிரி பல யோசனைகளை உங்களுக்கு அனுப்பினமே அது மீதான உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டோம் அப்போது வந்து அங்க வந்து அவங்க பதில் கொடுக்குறாங்க என்ன as per computerized record of the public விங் the letter of the applicant dated july தேர்ட்டி uh, was received in prime minister's office has been seen and அண்ட் கெப்ட் ஆன் அவ்வளோதான் அதாவது பார்த்தோம் டிக்கி கீழே வச்சுக்கிட்டோம் இது மேட்ரு சரி இது இப்போ ஆரம்பத்தில் பார்த்தோம் இந்த பேக்கெட் புக்ஸ் இது தமிழில் வந்து என் தேசம் என் கனவு தெலுங்குல வந்து நான் தேசம் நான் சொப்னம் அப்படின்னா அந்த ஸ்கில் இந்தியா தலைப்பிற்கு கொடுத்த யோசனைகளை இது மாதிரி பேக்கெட் புக்ஸாக தொகுத்து லோக்சபா ஸ்பீக்கருக்கு அனுப்பணும் அனுப்பி லோக்சபாவில் இருக்கக்கூடிய தமிழ் தெலுங்கு பேசும் எம்பிக்களுக்கு இதை கிடைக்க செய்யுங்கள் கேட்டு அனுப்போம் அதுவும் வந்து என்னாச்சுன்னா டிக்கி கீழே வச்சுக்கிட்டானுங்க அதுக்கப்புறம் வந்து ரைட் இன்ஃபர்மேஷன் கீழே கேட்டால் அதுக்கு வந்து முதல்ல வந்து அந்த ஃபீஸு ஃபீஸ் அனுப்பின இது சரியில்லைன்னு ஒரு லெட்டர் ஒன்று வந்தது பெருசாக அது ஏதோ ஒரு டிராயிங் அண்டு டிஸ்பர்சிங் ஆஃபீஸர் லோக்சபாங்கிற பேரில் போஸ்டல் ஆர்டர் அனுப்பணும் நீ வேறு பேரில் அனுப்பிட்டேன் அதனால் இந்த பேருக்கு அனுப்புன்னு ஒரு பதில் போட்டானுங்க அது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் ஆக்டு கீழே கேட்குறோம் கேட்கும்போது அவங்க வந்து ஒரு அழகான ஒரு கவரிங் லெட்டர் அதுக்கப்புறம் வந்து அந்த போஸ்டல் ஆர்டர் கிடைச்சதுக்கு இந்த பேமெண்ட் ரெசிப்டா அதுக்கு ஒரு ரசீது அதுக்கப்புறம் வந்து நாம் கேட்ட இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க பாருங்கள் அழகாக வந்து சீரியல் நம்பர் நாம் என்ன கேட்டோம் எல்லாம் அழகாக இருக்குது இந்த ரிப்ளைங்கிற பாக்ஸ் மட்டும் காலியாக இருக்குது அவங்க மூளைங்க மாதிரி இது இந்த நாட்டினுடைய நிலமை சரி இது வந்து லேட்டஸ்ட்டு இப்போ வந்து கொசுவத்தி சுருளை சர்றனு சுற்றி விட்டேன்னு வைங்க அது வந்து ஃப்ளாஷ்பேக்கு போயிடும் இந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஜூனில் அன்றைய லோக்சபா ஸ்பீக்கர் அவர் பேர் வந்து பாலயோகி அந்த காலத்தில் வந்து இப்போது கம்ப்யூட்டர் ப்ரிண்ட் அவுட் எல்லாம் இருக்குது அந்த காலத்தில் கிடையாது அப்போது வந்து ரோனியோ போட்டால் அனுப்பணும் டூ ஹண்ட்ரட் காப்பீஸ் அன்றைக்கு இருந்த ரூலிங் கொயிலிஷன் எம்பிஸ்க்கு கொடுத்து அது குறித்து ஒரு விவாதம் நடத்தி நல்ல முடிவாக எடுங்கடாங்க இந்த ஸ்கில் இண்டியா ஆகட்டும் என் தேசம் என் கனவாகட்டும் இதனுடைய முக்கிய நோக்கம் வந்து நதிகள் இணைப்பு இது வந்து ஹான்ரபுள் ஸ்பீக்கர் லோக்சபா எதுவும் ஹான்ரபுள் ஸ்பீக்கர் லோக்சபா இது ஹான்ரபுள் ஸ்பீக்கர் லோக்சபா இதெல்லாம் வந்து ரிமைண்டர்ஸ் இது பாருங்க சோனியா காந்தி இது ஜிஎம்சி பாலயோகி இது ஆண்டரபுள் ஸ்பீக்கர் லோக்சபா இது வந்து ஏதோ பத்திரிகையில் நம்மளுடைய இந்த முயற்சிகளை பற்றி எழுதியிருக்கிறார்கள் இங்கே வந்து இங்கே இது வந்து தெலுங்கில் நாம் எழுதின விஷயம் பட்ஜெட் தயாரிக்கும்போது ஏழு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்களா அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த விஷயங்கள் இப்போ இங்கே ஏதோ ஒரு பப்ளிஷ் ஆனது இதெல்லாம் ரக்ஷண கர்ச்சி தக்கிஞ்சாலி அதாவது வந்து இந்த மில்ட்ரி இதெல்லாம் வந்து தெலுங்கில் இருக்குது இது தெலுங்கில் படித்து நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொன்னால் வயசாகிடும் அடுத்தது வந்து இந்த ஆப்ரேஷன் இண்டியா போய் சிஎம் பேசி ஸ்பந்தனா இது இந்த நதிகள் இணைப்புக்கும் ஆந்திரப்பிரதேஷ் சிஎம்முகம் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்க அது என்னடா மேட்டருன்னா அந்த காலத்தில் வந்து ரூலிங் பொயிலிஷன் தான் வந்து ஆட்சியில் இருந்தது அதில் சந்திரபாபு நாயுடு ஒரு மேஜர் பாட்டனர் அவர் வந்து ஆட்சியில் பங்கு வேணாம்னுட்டு ஸ்பீக்கர் போஸ்ட்டை வாங்கிக்கிட்டார் இப்போ அவர் வந்து லோக்சபாவுக்கு ஸ்பீக்கராக இருந்தாலும் தெலுதேசம் கட்சியினுடைய தொண்டர் அடிப்படை தொண்டர் அதனால் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு நாம் தொடர்ந்து வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த இதை பாருங்கள் இது வந்து மாநில அரசின் நிதி பற்றாக்குறைக்கு இந்த மதுவிலக்கு விலக்கு ஒரு சரியான மருந்து அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கும் பேசிக்கு வந்து தொடர்ந்து நாம் வந்து ஃபாலோ பண்ணோம் இந்த மாதிரி உங்க ஸ்பீக்கர் சாருக்கு அனுப்பியிருக்கோம் அவர் வந்து கண்டுக்கிட மாட்டேங்கிறாரு கொஞ்சம் பாருங்க இப்படியாக நாம் தொடர்ந்து வற்புறுத்துறோம் அதன் அந்த முயற்சிகளில் ஒரு பாகமாக அன்றைக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்த டாக்டர் ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டி அவரே வந்து எதிர்காலத்தில் முதல்வராகிறார் அவருக்கு வந்து நாம் எழுதுறோம் இந்த மாதிரி சிஎம் பேசியில் கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்கன்னு பாருங்க அப்போ அவரு அது ரிப்ளை கார்டு தான் அதுவும் இதெல்லாம் நம்ப முடியாது அம்பலிகோம்மாக்காக மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ராஜசேகர் ரெட்டி என்டிஆர் எல்லாம் வந்து அந்த பழைய ஜென்ரேஷனுடைய எச்சங்கள் ரிப்ளை கார்டு ஏதும்போது அதுக்கு பதில் வருது அந்த சிஎல்பி ஆஃபீஸில் இருந்து அதுக்கு பிறகு சிஎம் பேசி விழித்து கொள்கிறது விழித்து கொண்டு ஏற்கனவே நாம் வந்து அன்றைய ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாமுக்கு ஒரு புகார் அனுப்பி அதன் பிரதியை சிஎம் ஆஃபீஸுக்கு வந்து ஃபேக்ஸ் அனுப்பியிருக்கோம் அந்த ஃபேக்ஸ் மேலே ஒரு நோட்டு போடுறாங்க ப்ளீஸ் செண்ட் யுவர் லெட்டர் கண்டெய்னிங் யுவர் ப்ரொப்போசல் ஃபார் ப்ளேஸிங் த சேம் பிஃபோர் த சிஎம் அதாவது முதல்வருக்கு வைக்க உங்களுடைய ப்ரொப்போசல்ஸை அனுப்புங்க அப்படின்னு ஒரு நோட்டை போட்டு அனுப்புகிறாங்க இது வந்து முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி ரெண்டு போல் உடனே மறுபடியும் அனுப்புகிறோம் அதாவது ஸ்பீக்கருக்கு அனுப்புனது தொண்ணூற்றி சிஎம் பேசி ரெஸ்பாண்ட் ஆகிறது ரெண்டாயிரத்தி ரெண்டு வந்து கணக்கில் வீக்கு நீங்களே சின்னதாக ஒரு கணக்கு போட்டு பாருங்கள் உடனே வந்து மறுபடியும் வந்து சிஎம் ஆஃபீஸுக்கு அனுப்புகிறோம் அனுப்பினும் அங்கேருந்து பதில் இல்லை சரி அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா இப்போ வந்து ஹோட்டலில் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க அதே போல் நாம் எடுத்து கொண்டிருக்கும் விஷயம் வெஜிடேரியனாக இருந்தாலும் நாம் வந்து நான்வெஜிடேரியன் அதனால் என்ன பண்ணுறோம்னா முதல்வர் அலுவலகத்துக்கு பத்து ரூபா மணி ஆர்டர் பண்ணுறோம் எதுக்கு அப்போ வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வர்றார் என்னடானா யூசர் சார்ஜ் அதாவது வந்து நீங்கள் வந்து அரசாங்கத்தில் ஒரு சேவையை பெறணுன்னா நீங்கள் வந்து யூஸர் சார்ஜ் கட்டணும் அப்படி கட்டினீங்கன்னா அவங்க வந்து த கவர்மெண்ட் வுட் பி பவுண்ட் டு சர்வ் யூ அப்படி சர்வ் பண்ணலான்னா நீங்கள் வந்து கேஸை போடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக மக்களால் இந்த மக்களுடைய கடிதங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு கூட யூசர் சார்ஜ் வச்சுருக்கீங்களோ என்னமோ தெரியல அதனால் இந்த பத்து ரூபாயை வாங்கிக்கிட்டு பதிலை கொடுங்க அப்படின்னு ஒரு பத்து ரூபாயை மணி ஆர்டர் அனுப்பிட்டோம் அனுப்பிவிட்டு இப்போ இது வந்து பெயர் சர்வீஸ் ஆகிடுச்சு அதங்க செக்ரடேட் செக்ரட்டரியேட்டில் கையெழுத்த போட்டு வாங்கிட்டாங்க இதை அடிப்படையாக கொண்டு மாவட்ட நுகர்வோர் மன்றத்தில் நாம் வந்து ஒரு வழக்கு போகணும் அந்த வழக்கு பற்றிய செய்தி இந்த நாளிதழெல்லாம் வருது ஒரு நிமிஷம் காட்டேன் அதை பார்த்து விட்டு எங்கள் தாத்தா சொல்லுவாரான் புருஷனாக பார்த்து தாலி தொட்டு பார்த்துக்கிறது இங்கே இருக்கு பாருங்க சிஎம் பேசிய நிர்லட்சம் போய் ஃபோரம்ல தெரியாது அதுன்னு போடுறோம் போட்ட உடனே இது வந்து மெயின் எடிஷனில் பப்ளிஷ் ஆகுது பப்ளிஷ் ஆகினும் சிஎம் பேசியிலேருந்து உடனே ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க இதான் சிஎம் கிட்டேருந்து அந்த லெட்டர் பாருங்க லோக்கல்ல இருக்கிற கிளினிக் லேப் அவனுங்களுடைய லெட்டர் ஹெட்டை விட எவ்வளோ டுபாகுராக இருக்குது பாருங்கள் இதான் வந்து அழுத புள்ளிக்கு வாழப்போங்கிறது இப்படி ஒன்று இது வந்து அந்த காலத்தில் நம்முடைய திட்டங்கள் நம்முடைய முயற்சிகள் இதை பற்றியெல்லாம் ஒரு நாளிதழில் வந்த செய்தி இது வந்து யுஎன்ஓ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் அவங்க அனுப்பின கடிதம் அவன் அவங்க என்ன பண்ண முடியும் அவங்க வந்து இதெல்லாம் எங்கள் யூடி ஜெக்ஷனில் வராது நீங்கள் வந்து லோக்கல் கவர்மெண்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு அனுப்புங்க கடிதம் அது இதே வந்து இந்த முதல்வர் அலுவலகத்தை பொறுத்த இது மேட்டர் இது வந்து இதோட முடியலை இந்த ராஜசேகர் ரெட்டி சிஎம் சிஎம் ஆகும்போது அவருக்கும் வந்து ரிமைண்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஏற்கனவே வந்து சந்திரபாபுனுடைய ரெஜிமில் அனுப்பியிருக்கேன் இதை பாருங்கள் இந்த சத்யநாராயணா யாருன்னா இவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக ரோசையா மட்டும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்த என்டோன்மெண்ட் மினிஸ்டர் இந்த என்டோன்மெண்ட் மினிஸ்டர் எங்கே வராருன்னா இந்த பிரபல புண்ணியக் கேத்திரங்கள் இந்த புண்ணியக் நிர்வாக செலவுகளை குறைத்து அதனுடைய வருமானத்தெல்லாம் கூட்டுறேன் அது மிச்சம் ஆகக்கூடிய காசு மனசை வச்சு அந்த புண்ணியக் கேத்திரத்தை சுற்றி உள்ள பகுதிகளை டெவலப் பண்ணுறோம் அதுக்காக வந்து திருமலா மிஷன் நைன்டீன் ஹண்ட்ரட்னு ஒரு திட்டம் அதுக்காக அந்த என்மெண்ட் மினிஸ்டருக்கானல இருக்குது இதெல்லாம் வந்து இவர் வந்து பூமன கருணாகர் ரெட்டி இவர் திருப்பதி டிடிடி இது சேர்மனாக இருந்தார் போர்டு சேர்மன் அதனால் அந்த திருமலா விஷயம் நைன்டீன் ஹண்ட்ரட் அனுப்பினாப்புல இருக்கு இது பாருங்க இது வந்து டிடிடி எம்ஓ அப்னாலேஜ்மெண்ட் இவனுங்க வந்து நம்ம யோசனைகளை அறைகுறையாக சுட ஆரம்பிச்சிடானுங்க அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போது வெங்கடேஷ பெருமாள் அவர் வந்து அவருக்கு இருக்கிற இமேஜ் அவருக்கு இருக்கிற பந்தாவுக்கு அவர் வந்து கூலிக்கு ஆளை வச்சு தன்னுடைய காரியத்தை நடத்திக்க வேண்டிய கட்டாயம் இல்லை உலக அளவில் இந்த பெருமாள் பக்தர்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க அதில் இன்ஜினியரு டாக்டரு ஆடிட்டரு இப்படி பலரும் இருப்பாங்க அவர்களுடைய சர்வீஸை வருஷத்தில் ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ தேவஸ்தான நிர்வாகம் உபயோகிச்சிக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை அதில் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன் அதைத்தான் இப்போ வந்து ஸ்ரீவாரி சேவான்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதாவது மக்களை கீழே அனுப்புறது சாப்பிட்ற இடத்துல முட்டிக்காது கிடாருன்னு வரிசையில் இப்படியாக இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணதினால கடுப்பாயிட்டு என்னுடைய யோசனைகளை திருப்பி அனுப்பிடுங்கிடாருன்னு போஸ்டேஜுக்கு பத்து ரூபா அனுப்புனது இது அதையும் வாங்கி வச்சிக்கிட்டானுங்க நம்ம திட்டங்கள் பலதும் இந்த திருமலா தேவஸ்தானத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டுருக்கு அதெல்லாம் வந்து பின்னொரு சமயம் விரிவாக பார்க்கலாம் இங்கே அடுத்தது வந்து இந்த ராஜசேகர் ரெட்டி பதவிக்கு வந்த பிறகு அவரையும் வந்து நாம் ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் இந்த ராஜசேகர் ரெட்டி விஷயத்தில் வந்து என்னடா என்னட்டா நாம் வந்து சென்ட்ரல் லெவலில் எல்லாத்தையும் ஜல்லியிருந்தோம் அதே போல் ஸ்டேட் லெவல்லையும் வந்து நம்மதெல்லாம் வந்து சர்ஜரி மாதிரி இருக்கும் ஆனால் நாம் வந்து எந்த நோக்கத்துக்காக அந்த திட்டங்களை தீட்டினோமோ அந்த நோக்கங்கள் நிறைவேறும் வகையில் கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் ஹிப்பாக்ரட்டிக்காக ராஜசேகர் ரெட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதெல்லாம் பிறகுதான் தெரிய வந்தது அவர் முதல்வரான புதுசுலயே இந்த கடிதங்களுக்கு வந்து இந்த சிஎம் ஆஃபீஸ் ரெஸ்பாண்ட் ஆகாதனால என்னுடைய திட்டங்களை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த உண்ணாவிரதம் மேற்கொண்டும் சாகும் வரை உண்ணாவிரதம்ங்கிறாங்க எவனும் சாகுகிற வரைக்கும் இருக்கிறது இல்லை அது கதை அது ஒரு போராட்ட நடைமுறை அப்படியாக அந்த உண்ணாவிரதம் என்பது நடந்தேறியது இந்த கன்சியூமர்ஸ் ஃபோரம் பற்றி சொன்னேன் அது வந்து அங்கே வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அதாவது கடிதம் என்ன வந்துருச்சு சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஆனால் ஜி வந்து அந்த வழக்கை தள்ளுபடி செய்து விட்டார் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா இது பெய்டட் சர்வீஸும் கிடையாது இதில் டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸும் கிடையாதுன்னு கிட்டே அதாவது வருஷக்கணக்காக பதில் கொடுக்காது டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ் கிடையாதான் சரின்னு சொல்லி ஸ்டேட் கன்சியூமர் ஃபோரத்துக்கு நாம் வந்து அப்பீலுக்கு போனோம் அது ஒரு கதை இதுதான் யுனைட் நேஷன்ஸ் லெட்டர் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டேட் கன்சியூமர்ஸ் ஃபோரம் அவங்க வந்து ஏதோ ஒரு மெமோ போல் அனுப்புறானுங்க அதாவது இந்த கீழ்கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு அதனுடைய ஒரிஜினல் காப்பியை அனுப்பணும் நேரில் வந்து கொடுக்கணும்னு அன்றைக்கி வந்து நாம் பிரெட் ஹண்டர் ஏதோ வழக்கு நடக்கிறதுக்காகனா போகலாம் ஆனால் காகிதம் கொடுக்கறதுக்காகலாம் போகிறது அன்னைக்கு கனவு கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு நிலைமை அப்போ வந்து நாம் அந்த ஸ்கீர்பினுடைய ஒரிஜினல் காப்பியை வந்து இவங்களுக்கு பை போஸ்ட் அனுப்பி வச்சோம் ஆனால் அதை வந்து அவனுங்க டீலில் விட்டானுங்க இது வந்து சிவில் ஜட்ஜு கம் செக்ரட்ரி ஓஹோ இந்த இது அது பேர் என்ன பஞ்சாயத்து பண்ணி சுமூகமான முறையில் தீர்த்து வைப்பாங்க பாருங்க அந்த அந்த இது இதுபோல அதாவது கடைசியாக வந்து இதெல்லாம் வந்து இந்த செய்திகள் திட்டங்கள் ஏதோ யோசனை யோசனைங்கிறீங்களே அப்படி என்ன மகத்தான யோசனை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்பீங்க இப்போ ஒரு காலத்தில் வந்து போஸ்ட் கார்டு பதினஞ்சு காசு அதை வந்து இந்த பாடாவதி சீரியலுங்க டிவி ப்ரோக்ராம்கெல்லாம் கிஸ் ப்ரோக்ராம் வைப்பான் இந்த காட்சியில் இந்த குண்டு எந்த நிற புடவையை உடைத்து கொண்டிருந்தார் அது உடனே ஒரு கார்டு மூலமாக எழுதி அனுப்புங்க அப்படின்னு வரும் ஆக்சுவலாக வந்து ஒரு போஸ்ட் கார்டை ப்ரிண்ட் பண்ணி அந்த டெஸ்டினேஷன் சேர்க்கறதுக்கு நிறைய குணம் செலவாது அது ஏழை மக்களுக்கு உபயோகப்படணுங்கிறதுக்காக அரசாங்கம் வந்து பதினஞ்சு காசு கொடுத்துட்ருக்கு அதை பற்றி ஒரு நபர் அப்போ இருந்த போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலுக்கு ஒரு கடிதம் போடுறார் இது வந்து வெட்டி இதுக்கு பதிலாக வந்து காம்படிஷன் போஸ்ட் கார்டுன்னு தனியாக நீங்கள் ஒரு கார்டையே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னாரு இப்போ இது சின்ன யோசனை கொஞ்சம் மாற்றி யோசித்தார் அவ்வளோதான் இதனால் எவ்வளோ காசு பணம் அரசாங்கத்துக்கு மிச்சமாச்சு கூடுதலாக எவ்வளோ வருமானம் கிடைச்சிருக்கும் சின்னதாக ஒரு கணக்கு போட்டு பாருங்க ஏ அறிவு என்பது யாருடைய குடும்ப சொத்தும் அல்ல நல்ல யோசனைகள் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம் அந்த யோசனைகளை மக்கள் நலம் கருதி பொது வெளியில் வைக்கும்போது அதை வந்து பர்சியூ பண்ணணும் பர்சியூ பண்ணி இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை இதை எடுத்துக்கிறோம் எடுத்துக்கல ஏதோ ஒன்று சொல்லணும் அதை விட்டுட்டு ஊரை போட்டு நாரடிக்கப்படாது இது பாருங்க இது வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி அதாவது சாலை போக்குவரத்துக் கழகம் இவங்களுக்கும் அனுப்பியிருக்கும் அவங்க வந்து பாவம் ஏதோ இந்த ரீஜனல் மேனேஜர் லெவலில் போல மேனேஜர் இது வந்து ரீஜினல் ஆஃபீஸர் இவங்க வந்து நீங்கள் சொல்கிற யோசனைகள் எல்லாம் வந்து கொள்கை முடிவுகள் எடுக்க வேண்டிய விஷயம் அதனால் வந்து நாங்கள் மேலிடத்துக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க இப்போது நான் சொல்லக்கூடிய யோசனைகள் எல்லாம் வந்து சூட்சத்தில் மோட்சோம் இப்போ உதாரணமாக அரசாங்கத்தினுடைய நிர்வாக செலவில் பெரும் பங்கு வகிக்கக்கூடியது அரசு ஊழியர்களின் ஊதியம் இது சொண்டக்கா கால் பணம் சமக்கூலி முக்கால் பணம்னு சொல்லுவாங்க இப்போது கலைஞர் வந்து கலைஞர் டிவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எத்தனை லட்சம் தொலைக்காட்சிகள் அவரால் எப்படி கொடுக்க முடிந்தது என்றால் உலகளாவிய குளோபல் டெண்டர் கூப்பிட்டு அதில் யார் வந்து குறைந்த விலையை குறித்தார்களோ அனைத்து கட்சி குழு கூட்டம் போட்டு அதை வந்து டிரான்ஸ்பரண்டாக செய்தார் அதனால்தான் அது பாசிபிள் ஆச்சு இப்போ இந்த ஃபார்முலாவை அரசு வேலைகளுக்கு ஏன் பயன்படுத்தக்கூடாது இப்போ தேவையான தகுதி இது நீங்கள் எதிர்பார்க்கும் குறைந்தபட்ச சம்பளம் என்ன டெண்டர் மாதிரி இப்போது ஒரு மாதம் எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு செய்வதை அதே தகுதியுடைய இன்னொரு நபர் இருபத்தஞ்சாயிரத்துக்கு செய்கிறேன்னு முன் வந்தால் அதை ஏற்றுக்க வேண்டியது தானே இப்படியாக நிறைய யோசனைகள் உண்டு இது வந்து அந்த காலத்தில் வாழப்பாடி ராமமூர்த்தி மத்திய பெட்ரோலியம் மற்றும் எரிவாயுத்துறை அமைச்சர் அவருக்கு அனுப்பின கடிதத்தை அக்னாலஜி பண்ணி அவருடைய செயலாளர் எழுதியிருக்கார் இது வந்து இந்த உண்ணாவிரதம் உண்ணாவிரதத்தை முடித்து வைக்க எஸ்ஐ வந்து எலுமிச்சை ரசம் கொடுக்குறார் இதெல்லாம் வந்து இந்த ஜெயலலிதா மேட்டர் இதெல்லாம் வந்து நாட் ரீச்சபிள் ஜெயா வீடியோவிலே இருக்குது இதெல்லாம் வந்து சபாநாயகருக்கு அனுப்புனது புதுவை சபாநாயகருக்கு கூட அனுப்பியிருக்கோம் பாருங்கள் புதுச்சேரி இது வந்து தமிழ்நாடு இரநூத்தி பிரதிகள் அனுப்பினோம் அதெல்லாம் வந்து ஸ்பீக்கர் வந்து டிக்கி கேட வச்சுக்கிட்டு சூடுபடுத்திக்கிட்டு இருக்கார் என்றைக்கு முட்டை புரிஞ்சு கொஞ்சம் வருமோ தெரியாது இதெல்லாம் இந்த ஜெயலலிதா விஷயந்தான் இதெல்லாம் வந்து ஏற்கனவே அந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க இது இப்போ இந்த லோக்சபா செக்ரட்டரியேட் இது ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இது லோக்சபா செக்ரட்டரியேட் இது அதாவது இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் லாக் ஆஃப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி என்னுடைய வேண்டுகோள் ஒன்று இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போது குந்தித்தின்றால் குன்றும் மாழும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கே வந்து இந்திய உலகத்தில் இந்தியாவை தவிர எல்லா நாடகம் வந்து திவால் நிலையை நோக்கி போயிட்ருக்கு இந்தியாவும் இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் இந்த பத்து வருஷம் இல்லை அடுத்த பத்து வருஷத்தில் மேட்ரு ஃபினிஷ் ஆகிடும் பெட்டர் லேட் தேன் எவர் இப்போவாவது நாம் வந்து விழித்து கொண்டு உலகத்திலேயே வந்து உண்மையான ப்ரொடக்டிவிட்டி எடுக்கக்கூடிய ஒரே தொழில் விவசாயம் அந்த விவசாயத்துக்கு முழுக்க முழுக்க அனுகூலமான நாடு இந்தியா அந்த விவசாயத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே சவால் நீர்ப்பாசனம் இந்த நதிகள் இணைப்பு அதுக்கு உண்டான ஒரே தீர்வு அந்த நதிகள் இணைப்புக்கு தான் இந்த பத்து கோடி வேலையற்ற வாலிபர்களை கொண்டு சிறப்பு ராணுவம் அவர்களை கொண்டு நதிகளை இணைத்தல் இதெல்லாம் சொல்லியிருக்கும் இந்த நதிகள் இணைப்புக்கு தேவையான நிதிகளை திரட்டுவதற்கும் நிறைய யோசனைகள்லாம் இருக்குது இந்த நான் இங்கு திட்டம் யோசனை திட்டம் யோசனை என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து ஒரே பாயிண்டில் படிக்கலாம் லாகான் டு அனுபவ நன்றி வணக்கம்